அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்தே சி இந்த நாள் சிந்தனையின் வேலை சுலபமாக குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் இது உங்களுக்கு மட்டும் இன்றில்லாமல் பொதுவாக பலரும் சந்திக்கக்கூடிய ஒன்றுதான் இதனை எதிர்கொள்ள சரியான திட்டமிடல் அவசியம் இன்று என்ன வேலைகள் செய்ய வேண்டும் எதை முதலில் முடிக்க வேண்டும் அதிக முக்கியத்துவம் அவசர வேலை எது அவசிய வேலை எது என ஒரு பட்டியலிட்டுக் கொண்டால் வேலை சுலபமாகும் சில நேரங்களில் நாம் நினைத்தபடி வேலை நடக்காமல் போகலாம் அப்போது எரிச்சலும் கோபமும் வரக்கூடும் அந்த சூழலை எப்படி எளிதாக கையாளுவது என்று அடுத்த கட்டத்தை நோக்கித்தான் சிந்திக்க வேண்டும் இப்படி ஆகிவிட்டது என்று எதிர்மறையாக எண்ணாமல் அடுத்து என்ன செய்வது என்று நேர்மறையாக யோசிப்பதே சரியானதாகும் எல்லாம் சீராகத்தான் இருக்கிறது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு வேலையை தொடங்கினால் அந்த வேலை நிச்சயமாகவே சாதனை வேலையாக மாறும் சிந்திப்போம் வேலையில் நம் மன அழுத்தத்தை தவிர்ப்போம் நன்றி